வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நாற்பதாவது செய்தி சேவை மார்ச் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு பங்குனி மாதம் பதினான்காம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் தமிழகம் முழுவதும் தடுப்பணைகள் கட்ட ரூபாய் பதினோறாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார் அரசு ஊழியர்களுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை சம்பளம் வங்கிக் கணக்கில் வரவாகிவிடும் என்று தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் கூறியுள்ளார் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் இன்று பார் கவுன்சில் தேர்தல் நடைபெறுகிறது பழனி தண்டாயுதபாணி கோவில் ஐம்பொன் சிலை தயாரிப்பில் முறைகேட்டில் ஈடுபட்ட ஸ்தபதி முத்தையாவை ஐந்து நாட்கள் காவலில் எடுக்க சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ் சார்பில் அளிக்கப்பட்டுள்ளது நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து லோக் ஆயுக்தாவுக்குதான் என்று கமல்ஹாசன் கூறியுள்ளார் மாணவர்களுக்கு அரசியல் தெளிவு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சென்னை புரசைவாக்கம் வழியாக அமைய இருக்கும் புதிய மெட்ரோ வழித்தடத்துக்கு வணிக சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் சந்தித்து பேசியுள்ளார் சட்டப்பல்கலை துணைவேந்தர் நியமனம் குறித்து ஆளுநர் விளக்கியதாக அவர் கூறியுள்ளார் தேர்வு பணி மற்றும் விடைத்தாள் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கான புதிய உழைப்பூதியம் தொடர்பான திருத்தப்பட்ட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இன்ஸ்பெக்டர் பெரியப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட நாதுராம் உள்ளிட்ட ஐந்து பேர் குண்டர் சண்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்திய செய்திகள் இந்திய வான் எல்லைக்குள் சீன ராணுவத்தின் ராணுவ ஹெலிகாப்டர்கள் அத்துமீறி நுழைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பே எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க ஜன் முப்பதாம் தேதி வரை காலக்கெடுவை நீட்டித்து நேரடி வரி வாரியம் தெரிவித்துள்ளது சாதி திருமணம் செய்தவர்களை பிரிப்பதற்கோ கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கோ சாதி பஞ்சாயத்துக்கோ உரிமை இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியுள்ளது கர்நாடகாவில் மே மாதம் பனிரெண்டாம் தேதி சட்டசபை தேர்தல் என்று தேர்தல் அறிவித்துள்ளது மே பதினெட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கிறது மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஜப்பான் தலைநகர் டோக்கியோ செல்கிறார் உலகச் செய்திகள் அரசு நிலத்தை தனியார் பள்ளிக்கு குறைந்த விலைக்கு விற்கப்பட்ட குற்றச்சாட்டால் ஜப்பான் பிரதமர் ஷின்சே அபேவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது வடகொரிய அதிபர் கிம் ஜாங் முதன்முறையாக சீனாவுக்கு ரகசிய பயணம் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஷாபிக்மால் விபத்தில் அறுபத்தி பேர் பலியானதற்கு அலட்சியமும் மெத்தனமுமே காரணம் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் நடப்பு நிதி இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடிவடை இருப்பதால் அதற்குள் வரி செலுத்துவோர் வருமான வரி ரிட்டர்ன்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதற்காக வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வருமான வரி அலுவலகம் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதத்தில் பிக்சட் பிராட்பேண்ட் வேகத்தில் இந்தியா அறுபத்தி இடமும் மொபைல் இன்டர்நெட் வேகத்தில் நூற்றி இடத்திலும் உள்ளது என்று இணையதள டெஸ்டிங் மற்றும் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன்களுக்கு இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் ஏசி தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள வோல்டாஸ் பேனசோனிக் உள்ளிட்ட நிறுவனங்கள் கோடைக்கால விற்பனையில் இரட்டை இலக்க வளர்ச்சிக்கான தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன கோல்டு பின்னர் என்ற பெயரில் பருப்பு வகைகளை விற்க காலீஸ்வரி எண்ணெய் தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தின் அறிக்கைக்கு பின் ஐ போட்டியில் ஸ்டீவ் ஸ்மித் விளையாடுவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐ பி எல் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இண்டியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது உலகக்கோப்பை கால்பந்து தொடர் நிறங்குவதை முன்னிட்டு பிரெண்ட்லி கால்பந்து ஆட்டங்கள் நாடுகளுக்கு இடையே வருகின்றன இதில் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போர்ச்சுக்கல் அணி நெதர்லாந்திடம் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தோல்வி அடைந்தது ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சூடுதலில் ஆடவருக்கான 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் இந்தியவின் அனிஷ் பன்வாலா இருபத்தி ஒன்பது புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கம் வென்றார் ஆஸ்திரேலியாவில் நடைபெற இருக்கும் காமன்வெல்த் போட்டிக்கு இந்தியா சார்பில் 325 இருபத்தைந்து பேர் செல்கின்றனர் இவர்களில் இருநூற்று பேர் விளையாட்டு வீரர்கள் அனுஷ்கா சர்மா நடித்த ஹாரர் ஹிந்தி படமான பரி படத்தை தமிழில் ரீமேக் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் நயன்தாரா நடிக்கலாம் என கூறப்படுகிறது தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி அவரது ராஜ்யசபா பதவிக்காலம் முடிந்த பின் அரசியலில் இருந்தே மொத்தமாக விலக உள்ளார் என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கவிஞர் ஸ்னேகன் நடிக்கவிருக்கும் பணங்காட்டு நரி படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிகை ஓவியா நடிக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது